முப்பத்தி ஒன்று அவர்களிடத்தில் ஆடையில் படும் கேட்டேன் அதற்கு நான் அலஹிவசல்ல அவர்களுடைய ஆடையில் பட்ட இந்திரியத்தை கழுவுவேன் அந்த ஆடையோடு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுவதற்காக செல்வார்கள் கழுவியதால் ஏற்பட்ட ஈரம் அவர்களுடைய ஆடையில் ஆங்காங்கே காணப்படும் என்று கூறினார்கள்